பாடம் நாற்பத்தி நான்கு அறிஞர்கள் பெரியவர்கள் மதிப்புமிக்கவர்களை கண்ணியப்படுத்துதல் மற்றவர்களை விட அவர்களை முன்னிலைப்படுத்துதல் அவர்களின் உயர்வை தகுதியை எடுத்துக் கூறுதல் அல்லாஹ் தான் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமம் ஆவார்களா என்று நீர் கேட்பீராக அறிவுடையவர்தான் நல்லுபதேசம் செலுபவர்கள் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம்